வெளிச்சம் முதல் கொண்டு 32 இரண்டாம் வசனங்கள் பண்டிகை 7 கூடார பண்டிகை அதாவது சுகோட் பாகம் ஒன்று பண்டிகைகளில் நாம் இப்பொழுது ஆழமான சோதனையும் முடிந்த பிறகு தேவன் தம்முடைய மக்களோடு மிக அன்பான ஒன்றை செய்கிறார் அவர் மக்களை அவர்களுடைய உறுதியான வீடுகளை விட்டு வெளியே வந்து மரக்கிளைகளால் செய்யப்பட்ட எலிய சிரிய குடிசைகளில் ஒரு வாரம் முழுவதும் தங்கி இருக்குமாறு கூறுகிறார் இது கூடார பண்டிகை என்றும் சேர்ப்பு பண்டிகை என்றும் எபிரேய மொழியில் சுக்கோட் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பெயர்கள் அனைத்தும் ஒரே பண்டிகையையே குறிக்கின்றது தானியங்களும் பழங்களும் அறுவடை செய்யப்பட்டு சேகரிக்கப்பட்ட பிறகு அறுவடை காலத்தின் இறுதியில் இந்த பண்டிகை வருவதை இது நமக்கு நினைவூட்டுகிறது தேவன் இதற்கான நேரத்தை குறித்திருக்கிறார் இந்த பண்டிகை ஏழாம் மாதமாகிய திஸ்ரீ மாதத்தின் நாளில் தொடங்குகிறது இது முதல் நாளில் வரும் எக்கால பண்டிகைக்கும் பத்தாம் நாளில் வரும் பாவ நிவாரண நாளுக்கும் பிறகு வருகிறது பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஏழு நாட்கள் கொண்டாட்டம் நடைபெறும் இரண்டாம் தேதி எட்டாவது நாளாக ஒரு விசேஷத்த நிறைவு சபை கூடி வரும் எனவே மக்கள் ஏழு நாட்கள் கூடாரங்களில் தங்கியிருப்பார்கள் அதன் பின் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான நிறைவு நாளாக கடைபிடிப்பார்கள் முதல் நாளும் எட்டாவது நாளும் சபை கூடும் பரிசுத்த நாட்கள் அதாவது சாதாரண வேலைகள் எதுவும் செய்யக்கூடாத நாட்கள் அந்த தேதிகள் வார வந்தாலும் அவை ஓய்வு போலவே கருதப்படும் யாவே தேவன் ஒரு தேதியை மட்டும் கொடுக்கவில்லை அவர் ஒரு காட்சியையும் கொடுத்தார் இஸ்ரேலில் பிறந்த ஒவ்வொருவரும் ஏழு நாட்கள் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இந்த கூடாரங்கள் மறைக்கிளைகளால் செய்யப்பட்ட எளிய தங்குமிடங்கள் நெகேமியாவின் நாட்களில் மக்கள் இந்த கட்டளையை மீண்டும் கண்டுபிடித்த போது அவர்கள் ஒளிவ மரங்கள் காட்டு ஒளிவ மரங்கள் நறுமணம் வீசும் செடிகள் ஈச்ச மரங்கள் மற்றும் அடர்த்தியான இலைகளை கொண்ட மரங்களின் கிளைகளை சேகரிக்க சென்றார்கள் அவர்கள் தங்கள் வீடுகளின் தட்டையான கூரைகளின் மீதும் முற்றங்களிலும் ஆலய பிரகாசங்களிலும் நகரத்தின் திறந்த வெளிகளிலும் சிறிய கூடாரங்களை கட்டினார்கள் அந்த வாரம் முழுவதும் அவர்களின் வாழ்க்கை அவர்களுடைய நிரந்தர வீடுகளில் இல்லாமல் இந்த சிறிய பச்சை குடிசைகளை மையமாக கொண்டே இருந்தது அவர்கள் அதன் நிழலில் அமர்ந்தார்கள் அங்கே சாப்பிட்டார்கள் இயற்கையாகவே அங்கேயே தூங்கவும் செய்தார்கள் இதன் மூலம் வனாந்திரத்தில் தங்கள் முன்னோர்கள் உணர்ந்ததை இவர்களது சரீரங்களும் உணர்ந்தன அதாவது நாம் வழிபோக்கர்கள் தற்காலிக கூடாரங்களில் வாழ்கிறோம் தேவன் மட்டுமே நமக்கு உண்மையான தங்குமிடம் என்பதை உணர்ந்தார்கள் தேவன் ஏன் இதை செய்ய சொன்னார் என்பதை அவரே விளக்குகிறார் இஸ்ரேலரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை வருங்கால சந்ததிகள் அறியும்படிக்கு இதை செய்ய சொன்னதாக கூறுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகள் நாம் ஏன் இந்த சிறிய குடிசைகளில் வெளியே தூங்குகிறோம் என்று கேட்பார்கள் தந்தையரும் தாயாரும் ஏனென்றால் நம் முன்னோர்களுக்கு ஒரு காலத்தில் வீடுகளே இல்லை அவர்கள் பாலைவனத்தில் நடந்தார்கள் அவர்கள் கூடாரங்களிலும் தற்காலிக இருப்பிடங்களிலும் வாழ்ந்தார்கள் ஆனால் தேவன் அவர்களை பராமரித்தார் அவர் அவர்களுக்கு மன்னாவையும் கண்மலையில் தண்ணீரையும் பகலில் நிழலையும் இரவில் வெளிச்சத்தையும் கொடுத்தார் அவர் நம்மை வழி நடத்தியதால் உயிரோடு இருக்கிறோம் என்பதை நினைவு என்று பதில் சொல்வார்கள் எனவே கூடார பண்டிகை என்பது வரலாற்றை மீண்டும் வாழ்ந்து பார்க்கும் ஒரு வாரம் தேவன் தம்முடைய பராமரிப்பை மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக அவர்களை வசதியான இடங்களில் வெளியே வர செய்கிறார் இந்த பண்டிகை ஆண்டின் அறுவடைக்கு பிறகு வருகிறது உன் களஞ்சியத்தில் இருக்கிற தானியத்தையும் உன் ஆலையில் இருக்கிற திராட்சத்தையும் நீ சேர்த்து வைக்கும் பொழுது கொண்டாட வேண்டும் என்று உபாகமம் கூறுகிறது அதாவது தானியம் உள்ளே வந்தாயிற்று திராட்சை பழங்கள் பிழையப்பட்டாயிற்று அத்திப்பழங்களும் மாதுள பழங்களும் சேகரிக்கப்பட்டாயிற்று ஒளிவ எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டாயிற்று இது முழுமையின் காலம் களஞ்சியங்கள் காலியாக இல்லை போகவில்லை தேவன் ஜிகள்வில்லை மகிழ்ச்சியாயிருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் தேவன் இருந்து அவர்கள் உண்டு குடிக்க வேண்டும் அதை தங்களுக்கு மட்டுமே வைத்துக் கொள்ளக் கூடாது அவர்கள் தங்கள் குமாரரோடும் குமாரத்திகளோடும் வேலைக்காரர்களோடும் லேவியரோடும் பரதேசிகளோடும் திக்கற்ற பிள்ளைகளோடும் விதவைகளடாரங்களில் தங்குவதோடு தேவன் இன்னொரு அழகான கட்டளையையும் கொடுத்தார் நல்ல மரங்களின் கனிகளையும் பேரிச்ச மரங்களின் குருத்துகளையும் தழைத்த மரங்களின் கிளைகளையும் ஆற்றோரங்களின் அலறி செடிகளையும் கொண்டு வந்து ஏழு நாட்கள் தம்முடைய சந்நிதியில் மகிழ்ச்சியாயிருக்கும்படி சொன்னார் எனவே மக்கள் கைகளில் கிளைகளை ஏந்தி கொண்டு வருவார்கள் உயரமான தண்டுகளையும் விரிந்த இலைகளையும் கொண்ட பேரிச்ச மரக்கிளைகள் ஜெயத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கின்றது தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட அலறி செடிகள் வறண்ட நிலத்தில் தேவன் தரும் நீரூற்றுகளை அவர்களுக்கு நினைவூட்டியது மற்ற தழைத்த கிளைகள் நகரத்தை பசுமையால் நிரப்பியது அவர்கள் தேவனை துதிக்கும் அவற்றை அசைத்தார்கள் கூடாரங்களை கட்ட அவற்றை மேலும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஜீவனுள்ள நிலத்தின் அடையாளமாக அவற்றை சுமந்து சென்றார்கள் பிற்கால யூத வழக்கத்தில் பேரிச்சம் நறுமணம் வீசும் மரக்கிளை அலறி மற்றும் சிட்ரஸ் போன்ற எட்ரோக் பழம் ஆகியவற்றை சேர்த்து ஒரு கட்டாக கட்டும் உருவானது ஆனால் வேதாகமம் எளிமையாக விளைச்சலையும் கிளைகளையும் கொண்டு யாவை தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மட்டுமே சொல்கிறது இந்த பண்டிகையின் போது பல பலிகளும் செலுத்தப்பட்டது ஆனால் இவை ஒவ்வொரு குடும்பமும் கொண்டு வரும் பலிகள் இவை இஸ்ரேல் மக்கள் அனைவரின் சார்பாக ஆசாரியர்களால் பலிபீடத்திலே செலுத்தப்பட்ட தேசிய பலி என்னாகமம் புத்தகத்தில் இதை பற்றிய ஒரு நீண்ட பட்டியலே நாம் வாசிக்கிறோம் பண்டிகையின் முதல் நாளில் ஆசாரியர்கள் பழுதற்ற பதிமூன்று கா இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதுள்ள 14 ஆட்டுக்குட்டியையும் சர்வாங்க தகன பலிகளாக செலுத்தினார்கள் இவற்றுடன் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்தினார்கள் இரண்டாம் நாளில் மீண்டும் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் ஒரு வெள்ளாட்டுக்கடா செலுத்தப்பட்டது ஆனால் பதிமூன்று காளைகளுக்கு பதிலாக பனிரெண்டு காளைகள் செலுத்தப்பட்டது மூன்றாம் நாளில் பதினொரு காளைகள் இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காளைகளின் எண்ணிக்கை ஒன்று குறைந்தது ஆனால் 2 ஆட்டுக்கடாக்கள் பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் மற்றும் ஒரு வெள்ளாட்டுக்கடா ஆகியவை அப்படியே இருந்தது ஏழாம் நாளில் அவர்கள் ஏழு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் பதினான்கு ஆட்டு குட்டிகளையும் ஒரு வெள்ளாட்டு செலுத்தினார்கள் ஏழு நாட்களில் செலுத்தப்பட்ட மொத்த காளைகளின் எண்ணிக்கை எழுபதை எட்டியது இது ஒரு பெரிய எண்ணிக்கை இது அந்த தேசத்தின் நன்றியுணர்வையும் தேவ பக்தியையும் காட்டுவதாக இருந்தது எட்டாம் நாளில் ஒரு மாற்றம் இருந்தது பண்டிகை ஏழு நாட்கள்த்தபை கூடும் என்று கட்டளையிட்டார்ய்வெடுத்து அவர்களுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் செழிப்பாகவே இருந்தது ஒரு காளை ஒரு ஆட்டுக்கடா ஏழு ஆட்டுக்குட்டிகள் மற்றும் பாவ பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடா இவற்றுடன் வழக்கமான தினசரி பலிகளும் செலுத்தப்பட்டது காலத்தை நாம் ஒன்றாக முடிப்போம் என்று சொல்வது போல இருந்தது எட்டாம் நாள் என்பது ஒரு முடிவாகவும் புதிதாக ஏதோ ஒன்று வரப்போகிறது என்பதன் மெல்லிய குறிப்பாகவும் இருந்தது மூன்று முக்கிய யாத்திரை பண்டிகைகளில் இதுவும் ஒன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை மற்றும் வாரங்களின் பண்டிகையை போலவே இதற்கும் இஸ்ரேலில் யாவை தேவன் தெரிந்து கொள்ளும் இடத்தில் அவருக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருந்தது ஆனால் நடைமுறையில் பெரும்பாலும் முழு குடும்பமும் இந்த பயணத்தை மேற்கொண்டது குமாரர்கள் குமாரத்திகள் வேலைக்காரர்கள் பரதேசிகள் திக்கற்ற பிள்ளைகள் மற்றும் விதவைகள் என அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாய் பற்றி உபாகமம் பேசுகிறது இவ்வளவாக கூடார பண்டிகை இஸ்ரேலில் ஆண்டில் மிக மகிழ்ச்சியான நேரங்களில் ஒன்றாக மாறியது சாலைகள் யாத்திரங்களால் நிறைந்திருந்தது எரிசிலேமை சுற்றியுள்ள மலைகள் சிறிய இலைக்குடிகளால் மூடப்பட்டிருந்தது ஆலய பிரகாரங்கள் கிளைகளை ஏந்திய ஆராதனை நிரம்பி வழிந்தது பாடகர்கள் மற்றும் லேவியர்களின் குரல்கள் காலையில் இரவு வரை ஒழித்தது தேவனின் பராமரிப்பில் இழைப்பாரும் ஒரு தேசத்தின் ஜீவனுள்ள சித்திரமாக அது இருந்தது பண்டிகையோடு இணைக்கப்பட்ட ஒரு விசேஷத்தின் முடிவிலும் வரும் கூடார பண்டிகையில் இஸ்ரேலர் அனைவரும் யாவை தேவனுக்கு முன்பாக கூடி வரும் பொழுது பிரமாணத்தை எல்லோரும் கேட்கும்படி வாசிக்க வேண்டும் என்று மோசே கூறினார் உடன்படிக்கையின் வார்த்தைகள் சத்தமாக வாசிக்கப்படும் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் மற்றும் அவர்கள் வாசல்களில் தங்கி தங்கியிருக்கும் அந்நியர்கள் என அனைவரும் நின்று கேட்க வேண்டும் அவர்கள் கேட்டு கற்றுக்கொண்டு யாவே தேவனுக்கு பயந்து தங்கள் பிள்ளைகளுக்கும் அதையே செய்ய கற்றுக் இதன் நோக்கம் எனவே இந்த பண்டிகை மகிழ்ச்சியும் உணவும் மட்டுமல்ல இது மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை மீண்டும் அர்ப்பணிக்கும் நேரமாகவும் இருந்தது திரும்பிய பிறகு நெகேமியாவின் ஒரு வல்லமையான எழுப்புதல் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அவர்கள் போய் கிளைகளை சேகரித்து தங்கள் கூரைகளின் மீதும் முற்றங்களிலும் கூடாரங்களை கட்டி மிகுந்த மகிழ்ச்சியோடே அவற்றின் கீழ் அமர்ந்தார்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அதுவரை இஸ்ரேல் புத்தரர் அப்படி செய்யவில்லை என்று நெகேமியா புத்தகம் கூறுகிறது அந்த ஆண்டில் அந்த பழங்கால கட்டளை மீண்டும் உயிர் மக்கள் தேவனின் கரத்தில் யாத்ரீகர்களாக இருப்பதன் மகிழ்ச்சியை புதிதாக உணர்ந்தார்கள் இவ்வளவு விவரங்கள் இருந்த போதிலும் இந்த பண்டிகையின் மிக ஆச்சரியமான பகுதியை நாம் இன்னும் தொடவில்லை இஸ்ரேல் மட்டுமல்ல எல்லா ஜாதிகளும் கூடார பண்டிகையை கொண்டாட ஆண்டுதோறும் வரும் ஒரு காலத்தை பற்றி தீர்க்க பேசுகிறார்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த பண்டிகையின் கடைசி மகா நாளிலே ஆலயத்தில் நின்று ஜீ தண்ணீரை குறித்து சத்தமிட்டு கூப்பிட்டதை காட்டுகிறது தண்ணீர் வெளிச்சம் ஜாதிகள் மற்றும் பேரிச்சமர கிளைகளால் ஆன கூடாரங்களின் கதை மறைக்கப்பட்ட பல அர்த்தங்களால் நிரம்பியுள்ளது இவை எல்லாம் எப்படி ஒன்று சேருகின்றன பண்டிகை கேலண்டரின் இறுதியில் வரும் இந்த கூடார வாரத்தின் மூலம் தேவன் எதை சுட்டி காட்டுகிறார் இந்த ரகசியத்தை நாளைய காலை வெளிச்சத்தில் யாவே தேவன பண்டிகைக்காக உமக்கு நன்றி நாங்கள் வழி போக்கர்கள் என்பதையும் நீர் மட்டுமே எங்கள் உண்மையான தங்கும் இடம் என்பதையும் இது எங்களுக்கு நினைவூட்டுகிறது வராந்திரத்தில் இஸ்ரேலரை நீர் எப்படி பராமரித்தீர் என்பதையும் ஒவ்வொரு நாளும் எங்களை எப்படி பராமரிக்கிறீர் என்பதையும் நினைவு கூற எங்களுக்கு உதவும் நன்றியுள்ள இருதயத்தோடு மகிழ்ச்சியாயிருக்கவும் எங்கள் அறுவடையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் உம்முடைய சந்நிதியில் மகிழ்ச்சியாக இழைப்பாரவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்